பாடம் முப்பத்தி ஆறு தொடக்கான பின்னரும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் குரான்தல் குளிக்கும் அறையில் குரான் ஓதுவதும் ஒழுவின்றி கடிதம் எழுதுவதும் குற்றமில்லை என்றும் குளிக்கும் அறையில் இருப்பவர்கள் கீழாடை அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீ சலாம் சொல்லு அவ்வாறில்லை என்றால் நீ சலாம் சொல்லாதே என்றும் இப்ராஹிம் நகை கூறியுள்ளார்கள்